பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருவது வந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உயர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கண்டகோட்டத்து அடியார்கள் திருக்கூட்ட வழிபாட்டுக் கழக செயலாளர் அவர்கள் சுத்திகளக்கேற்றி தானிலே சிறப்பித்தார்கள்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 சுவனரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் பாகீதருமை திகள் திருநாம சீர் பரவல் உருகின்றேன் வேனுலையில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை அரசு பட திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞானத்தவ முனிவர் பாகீதர் வாய்மைச்சிகள் திருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் நாயகன் रंग <laughs> சுவாமியுடைய திருவாக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தேவார திருவாசகத்திலே சிவன் ஒருவனுக்குத்தான் பெருமை சொல்லப்படுகிறது ஆனால் இன்னொரு தெய்வத்தை இகழவில்லை அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இப்ப பாருங்க ஒருத்தம் ஒருத்த எப்படி திட்டினான் பார்க்கிறோம் இல்லையா நாம அது தேவையில்லாத விஷயம் தன்னை பத்தி நல்லா சொல்லிக்கிட்டு இன்னுத்தனை திட்டக்கூடாது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று ஆமா ஆனால தேவாரத்தில் வந்து தேவார திருவாசகத்து சிவனை பெருசாக சொல்லப்படுகிறது அது தேக தெய்வ வழிபாடு ஒரு பெண் சொல்லுவாடா எல்லா ஆம்பளையும் எனக்கு ஒண்ணுதான் சொல்லுவாடா சொல்லக்கூடாது சொல்ல மாட்டாள் சொன்னா தவறு இல்லையா ஆமா அது தேவாரத்துல சிவன் ஒருவனை பெருசாக சொல்லப்படுகிறது இன்னொரு தெய்வத்தை இப்ப நூறு கோடி பிரமர்கள் நொந்தினார் இறந்தார்கள் என்றுதான் சொன்னார்கள் தவிர தவற ஏதாவது சொல்லிருக்கிறாரா இல்ல ஆறு கோடி நாராயணர் அங்கே ஆறு கோடி நாராயணர்கள் போய் சேர்ந்தார்கள் கங்கை மணலை எண்ணினால் எத்தனை இருக்குமோ அத்தனை இந்திரர்கள் போய்விட்டார்கள் இது முடிவில்லாதவன் சிவன் ஒருவன் தான் அப்படின்னு சாமி நமக்கு நினைவுற்றுறார் அந்த நினைவுல யாராவது ஒருவன் இருப்பார்கள் இல்லையா ஒரு காலத்துல நான் பெரிய குங்கும போட்டு வச்சுக்கிட்டுதான் வருவேன் பாடுறதுக்கு இந்த தேவார திருவாசகத்தில கொஞ்சம் ஒழுங்கா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா குங்குமம் நான் வைக்கிறது இல்லை அதனால நான் குங்குமத்தை இழந்து சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் இல்லையா இப்போ கோயிலில் கும்ப முடித்தா வச்சுக்குவேன் நானா வச்சுக்கிறதில்ல ஏ சிவந்தம் ஒருவன்தான் பெரியவன் விபூதி தான் எல்லா நீட்டு செல்வம் வாரியார் சாமி ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் எங்கேயோ ஒரு மலை பிரசே பிரதேசத்துக்கு போனாரான் சாமி எந்த மலைன்னு சொன்னார்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை அங்கே ஒரு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு வந்திருக்கிறார் அந்த மலையில் இருக்கிறான் பாருங்க மலைவாசிகள் அவன் சொன்னா சுவாமி கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு போங்க போட்டு என்னடா ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு போங்க சொல்லிவிட்டு அப்படி சத்தன யோசனை பண்ணி பார்த்தாரு ஓஹோ இவன் தெரிஞ்சு கேட்கறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டார் என்ன கேட்டேன் நீ அப்படின்னு அவனை கேட்டாரான் ஐஸ்வர்யம் அப்படின்னான மலைவாசியாக இருக்கிற ஒருமன் இருந்துகிற ஐஸ்வர்யம்னு சொல்றான் நம்ம நாட்டுல இருக்கிறவன் விபூதியை வாங்கி கீழே போடுறான் இதுதான் அவனுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா கோயில்ல கொடுக்குற விபூதிய நாம கீழே போடக்கூடாது போடுறதா இருந்தா நீ வாங்கவே வேண்டாம் இல்லையா ஆமா கோயில சுண்டல் சுக்கர பொங்கல் இப்படி என் கொடுத்தா கீழே போடுவியா சக்கர பொங்கல் சுண்டலையே போடலன்னு சொன்னா விபூதி எப்படி போடுவே நீ இல்லையா விபூதிக்குன்னே ஒரு திருப்பதிகமே பாடி வச்சிருக்கிறாரு நமது சுவாமிகள் இல்லவா நான் போட மாட்டேன் போடுறது இல்லை ஊரா உடம்புல பூசிடுவேன் அதுதான் நல்லது ஒரு துகள் கீழே விழுந்ததுன்னா பெரிய பாபம் என்று எழுதி வைக்கிறார்கள் ஆமா கூடிய வரையிலையும் நமது மதாச்சாரங்கள்ல நாம கொஞ்சம் அண்ணாண்ட போறது அவளுக்கு நல்லது இல்லை இப்போ சமண மதம் நம்ம பௌத்த மதம் நம்ம மதத்துக்கு கொஞ்சம் விரோத மனப்பான்மையில இருந்தது உண்டு விரோத மனப்பான்மையில இருந்ததுனாலதான் திருநாவுக்கரசர் அங்கே போனது தப்புன்னு அவங்க அப்பா சா அவங்க அம்மா சாமியை கேட்டு திருப்பினார் அந்த கதை உங்களுக்கு தெரியும் தானே ஆமா இப்ப திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த வீட்டுல தீய வச்சான் அது தப்பு தானே அல்லவா ஆமா இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அடுத்த வீட்டுக்கார இலையில ரெண்டு இஞ்சி நான் உள்ள வர்றேன்னு வச்சுக்கோங்க ஒத்துக்குவானா ஒத்துக்குவானா நீங்க ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்க இப்ப ரெண்டு இஞ்சி உள்ள வந்துடுச்சுன்னா ஐம்பது அடைய நீட்டு கட்டுறான்னு சொன்ன அம்பத்தி ரெண்டு நூறு இடம் அவன் இடம் உங்களுக்கு வந்துருது இல்லதா அந்த மாதிரி அந்த சமய ஒழுக்கத்திலிருந்து நாம மாறக்கூடாது அந்த சமய பௌத்த சமயம் சமண சமயம் கொல்லாமையைத்தான் அடிமையா அடி அடிஉரமாக கொண்டது கொல்லாமை அதனாலதான் கையில ஒரு பீலி வச்சிருப்பான் மயிர்பீலி அதனால கூட்டி விட்டு போவான் எறும்பு ஈ சத்துப்போவும் எறும்பு சத்து போகும் ஈ சத்து போகும்னு கூட்டிட்டு போனவன் தான் திருநாள் கரசரை கல்லூரை கட்டி கடல்ல தூக்கி போட்டான் ஒரு எறும்பை நாம நீ ஒரு பத்து எறும்ப நாம கொண்டுட்டோம்னா போலீஸ் நம்மளை கைது பண்ணாது ஒரு மனிதனை நாம பெற்ற குழந்தையே நாம கொண்டுட்டோம்னா கைது பண்ணிடுவோம் இல்லையா ஆமா அந்த அந்த மாதிரி ஒரு தவறான செய்கை செய்த அந்த மதம் கொஞ்சம் பின்னால வாங்கிருக்கு இல்லையா இப்பவும் சமண மதம் இருக்கு நம்ம நாட்டுல ஆனா அது கொஞ்சம் தலை நீட்டாம எட்ட இருக்கிறது காரணம் என்ன அந்த சமய ஒழுக்கம் தவறி போச்சு ஒழுக்கம் நம்மளாலேயே காப்பாற்றப்படும் கைலி கட்டவே மாட்டேன் எல்லாரும் கொடுப்பாங்க சில பேர் கைலி கொடுப்பாங்க எனக்கு நான் கட்டுறது இல்ல யாருக்காவது கொடுத்துருவேன் ஆமா ஏன் கைலி என்பது அது முஸ்லீம் ஆசாரம் அது ஆமா அவன் என்ன பண்றான் இந்த இந்த இப்படி தச்சு கட்டுறான் தைக்கிறதோட இல்லை இப்படி கிழிச்சு விட்டு கிழிச்சு விட்டு மறுபடியும் தப்போ இல்லையா அதெல்லாம் ஏன் அப்படி கிழிச்சுட்டு தைக்கிறான் ஏன் அப்படி கட்டிக்கிறான் அப்படின்னு இருக்கு இல்லையா ஆமா நான் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இப்ப நாமல்ல வளர்த்தா என்ன மாதிரி எல்லாம் வளர்த்துருவான் மொட்டை அடிச்சா எல்லாத்தையும் ஒரு சேர மொட்டை அடிச்சு அல்லவா இதுதான பழக்கமா இருக்கு அவங்கள பாருங்க இங்க மொட்டையரிச்சிருப்பாங்க இங்கெல்லாம் இருக்கும் இல்லவா அது அவங்க பழக்கம் அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் இருக்கு அதுவும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்ம சமய பழக்கத்து நம்ம இந்த நீட்ட சட்டை போடுறோமே அதெல்லாம் வெள்ளைக்காரன் பழக்கம் இன்னைக்கு ஆபீஸுக்கு போடுறவங்க போடுறான் அதை போய் நாம் தடுக்க முடியாது அவங்க ஆபீஸ் போட்டு போலன்னா உள்ளே விட இல்லையா ஆமாம் அந்த மாதிரி அதனால் கூடியவர்கள் நமது சமய ஆச்சாரத்தை நாம் கை நமக்கும் நல்லது நாம் சார்ந்திருக்கிற மதத்துக்கும் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்புறம் உங்களுடைய அபிப்பிராயத்தை நான் கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இப்போ நாம திருத்தாண்டகம் என்ற ஒரு பகுதி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன மாதம் வரலையும் நான் எந்தெந்த பேர்ல திருத்தாண்டகம் அமைத்து இருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு சிலதை நினைவுட்டேன் அதெல்லாம் நீங்க வீட்டுல புத்தகம் வைத்து பாய்த்து பார்த்து கொள்ளுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா நான் அதை ஒரு வகுப்பு மாதிரி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை நீங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருவடி திருவடி திருவடி திருவடி என்று ஒரு பத்து பாடல் வருவதை நீங்க பார்த்திருப்பீர்கள் இல்லையா கேத்திரக்கோவை திருத்தாண்டகம் வந்ததுன்னா எல்லா க்ஷேத்திரத்தையும் சேர்த்து பாடி வச்சிருக்கதை நீங்க பார்த்திருப்பீர்கள் அந்த மாதிரி பாட முடியுமா அந்த மாதிரி இன்னைக்கு பாட பாட முடியுமா அப்படியே பாடினாலும் அர்த்தம் எத்தனையோ பாடல்கள் வந்து வந்து போய்விட்டது இது மாத்திரம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் அது மாத்திரம் இல்லை அந்த காலத்துல தெய்வத்தினுடைய கோயில்கள் இழுத்து மூடப்பட்டது சிவலிங்கத்தெல்லாம் மறைக்கப்பட்டது அப்ப கோயிலெல்லாம் வாழ வச்சது அந்த தேவாரம் கோயிலையே வாழ வச்சது சிவனையே வாழ வைத்த தேவாரம் கேவலம் மனிதனை வாழ வைக்கிறது அதுக்கு சிரமமா என்ன இல்லையா உதாரணமா என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன் ஒரு ஓதுவாருன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு மடாலயம் அல்லது ஒரு தேவாலயத்துலதான் சார்ந்து இருக்கணும் அப்பதான் அவனுக்கு இந்த வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாம வாழ முடியாது அல்லவா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நான் ஒரு சார் ஒரு மடத்திலையும் ஒரு கோயிலையும் நான் சார்ந்து இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு செம்மையாத்தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கஷ்டமில்லை சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை துணிமணிக்கும் ஒன்றும் கஷ்டமில்லை ஏதோ இம்மையே தரும் சோறும் கூறையும் அப்படின்னார் அவர் யாரு சுந்தரமூர் சுவாமிகள் சோத்துக்கும் துணிக்கும் எனக்கு குறைச்சல் இல்லடான்ட்டார் என்ன செய்யணும் நீ அவனை நீ பாடி பண்ணும் அப்படின்ட்டார் அவ்வளவுதான் நான் நான் தினந்தோறும் கோயிலுல போய் நான் அவனை பாடி அவன் கொடுத்துட்டு போறான் அவ்வளவுதானு ஆமா நான் எங்கேயாவது போய் பாட போனேன்னா அவன் ஒரு நூறு ரூபா கொடுத்தான் பணத்தை நான் கையில் வாங்கினேன்னா இந்த பாடின பலன் அவனுக்கு போய் சேர்ந்துடுது இப்ப நான் என்ன பண்ணனும் நான் என்ன பண்ணுவேன் காசுக்குத்தான் பாடுவேன்னு வீட்டில் உட்காந்துருந்தேன்னா கூப்பிடுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கணும் நான் தினந்தோறும் கோயில்ல போய் பாடிட்டு இருந்தேன்னா எவனா ஒருத்தர் வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான் ஆமா அந்த நம்பிக்கை எனக்கு திடமாக உண்டு என்னை வழிபடுத்தி அனுந்தித்தம்பறான் அப்படித்தான் சொன்னார் தினந்தோறும் கோயிலுக்கு போய் பாடுறா அப்படின்னார் அப்பர் சாமிகள் சொன்னதான் அவர் சொன்னார் ஆமா அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகுமாறே அப்படிம்பர் கோயில கூட்டுறவனுக்கு என்ன புண்ணியம் மெழுகிறவனுக்கு என்ன புண்ணியம் பூமாலை கட்டி போடுறவனுக்கு என்ன புண்ணியம் விளக்கேத்துறவனுக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி வைத்த திருநாவுக்கரசு பெருமான் கோயிலுக்கு பாட்டு சொல்றவனுக்கு கிடைக்கிற அருளுக்கு அளவே கிடையாதுன்னு எழுதிட்டர் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் தானே அந்த பாட்டை நான் படிச்சேன்னா நான் நடன் நடைமுறையில கொண்டாட வேண்டாமா இல்லையா இப்ப நானே நடைமுறையில கொண்டு வரலன்னா அப்புறம் நீங்க எப்படி கொண்டு வர முடியும் ஆமா நான் நடைமுறையில கொண்டு வந்தவன் ஒரு நாள் கூட தவற மாட்டேன் பாட்டு அறுபது பாட்டு எழுபது பாட்டு கூட சொல்லிவிடுவேன் என்னுடைய உடல் எனக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு உடல் சில சில வேலைல ஏதாவது தொந்தரவு பண்ணினாலும் வருது நான் இப்ப மெட்ராஸுக்கு வரும்பொழுது உடல் சரியில்லாமத்தான் வந்தேன் பேருந்து நிலையத்தில் இறங்கின போது என் கூட இருந்த தம்பிகிட்ட சொன்னேன் அப்பா எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை நான் கொஞ்சம் தேநீர் குடிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கடையில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் ஏன் என்னமோ உடல் தொந்தரவு பண்ணுது அப்புறம் கந்தக்கூடத்தில் ஒரு மணி நேரம் பாடுனேன் இந்த இப்போ ஒரு மணி நேரம் எங்கேயும் பாட காத்திருக்குறேன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் பாடுறதுக்கும் போகிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேவாரமாகிய மருந்து அதை நான் நினச்சி பாடுறேன் அது கொஞ்சம் என்னை சரி பண்ணி வைக்குது இதுதான் என்னுடைய நான் திருந்து உங்களை நான் திருத்தா விட்டாலு நான் திருந்துனா போரும் நான் ஒருத்தம் வாய திறந்துதானே இன்னைக்கு தேவாரம் பூரா காசத்துல வந்துடுத்து அல்லவா ஆயுதம் பேரா பண்ணா இல்லையே அந்த மாதிரி நீங்க ஒருத்தரும் ஒருத்தரும் படிச்சுட்டீங்கன்னா அதை விட வேற ஒண்ணும் அப்படி தேவார திருவாசனம் ஒரு உயர்ந்த நூல் நான் பல பைபிள் முகக்கொண்டு நான் படிச்சு பாக்கிறேன் பகவத்கீதை முதற்கொண்டு நான் படிச்சு பாக்கிறேன் ஆமா ஆமா ஆனா குரான் மாத்திரம் என் கையில கிடைக்கல பைபிள் இருக்கு என்னட்ட பகவத்கீதை இருக்கு அந்த மாதிரி மத நூல்கள்லாம் நான் வச்சிருக்கேன் படிச்சும் பார்ப்பேன் ஒவ்வொரு ஊர்ல சொன்னது இன்னொரு ஊர்ல சொல்லிருக்க மாட்டார் இல்லையா அப்படி இப்ப திருவெண்காடு என்று ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமா சீர்காழிக்கு அண்ணாண்ட இருக்குது காவேரி பூம்பட்டினத்துக்கு போற வழியில் இருக்கு வெள்ளையானை பூசை செய்த தளம் அது அந்த ஊரில் ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் அதில் அவர் சொல்ற கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நீ அவனை பூசை பண்ணிவிட்டு அவனை தூபதீபெல்லாம் காட்டி விட்டு ஒரு மலரை போட்டுவிட்டு நான் என்ன வேலை செய்யணும் எனக்கு சொல்லு அப்படின்னு அவனை கேட்டா அந்த பணியையும் உனக்கு சொல்லுவான் நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிறார் சுவாமி நீ என்ன கேட்கறியோ அதை கொடுப்பான்னு சொல்றார் சுவாமி ஆச்சரியம் பார்த்தீங்க அதைத்தான் மற்றொரு இடத்துல ஒரு சிறுத்தாண்டத்தில் சொல்லுவார் வேண்டுவார் வேண்டுவதே அப்படிங்கிறார் அதை கொடுப்பான் ஆனா கேட்கறது ஒழுங்கா கேட்கணும் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு நீ கேட்காத ஆமா உனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேடு நீ கோடீஸ்வரனா போயிடணும்னு கேட்காத நான் சாகுற வரைக்கும் எனக்கு சோத்துக்கும் துணிக்கும் எனக்கு கிடைக்கணும்னு சாமின்னு கேடு நியாயம் இல்லையா எனக்கு ஒரு கோடி ரூபாய உடனே கொடுன்னு நீ கேட்காது அது ரொம்ப தப்பான வழி நான் சாமியிட்ட என்ன கேக்குறேன்னு தெரியுமா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எனக்கு கொடுத்துக்கிட்டு அதத்தான் நான் கேட்கறது முதல்லும் அப்புறம் கொஞ்சம் காசு வாழறதுக்கு கொடு இதனையில அப்படித்தான் கேட்பேன் நீங்கலாம் அதையே நீ கேட்கற அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அவனுக்கு தெரிந்தாலும் கூட நாம வாயத்திறந்து கேட்கணும் இல்லையா அதை சொல்றார் சாமி அதை பார்க்கலாம் ஹன்ன ரெனா நதெ ரெனா மர்ஜங்கள முழிவர் கஞ்சயோடுவானவரு தேவல் என்பாக்கு வேண்டும் வரம் கொடுத்து விகிதங்களா நடப்பர் வெண்டேரேரி வெண்காடு மேறிய விகிதனாரு சிவபூசை சொல்லுவதை நினைவு வாங்கி கொடுக்கிறாங்க ஊற்றி எடுத்து வைக்க எவ்வளவு அரைத்தம் ஊத்தி கொஞ்சம் விபூதியோ சந்தனத்தையோ நெத்தியில வச்சு ஒரு பூவையோ ஒரு பச்சலையோ போட்டு விட்டு விழுந்து கும்பிட்டு போறதுக்கு எவ்நாடி ஆகும் ஏன் செய்யக்கூடாது அப்படி செய்து விட அல்லவா ஆமா செய்தியான்னு என்ன கேக்குறீங்களா நான் தவறவே மாட்டேன் ஆமா உனக்கு வேலை இல்லை நினைக்காதீங்க உடலுக்கு சம்பாதிக்கிறீங்க உயிருக்கு செய்யத்தான் வேணும் ஆமா எப்பாவது ஒரு பொழுது செய்யத்தான் வேணும் அது கடமை உனக்கு ஆமா पर रे बले रेरी बंगालु मेبيه विघ्रनारे रे रे अली गावा ना रेली ना ना रेली ना of the rain பட்டினத்தாருக்கு என்ன பேர் பட்டினத்தார் என்பது பின்னால வந்த பேர் இல்லையா அவருக்கு பேர் என்ன திருவெண்காடர் பேர் அல்லவா கேத்திரத்தினுடைய பேரே வைக்கிறது உண்டு திருப்பதி மதுரை பழனி காசி இதெல்லாம் பேர் வைக்கிறாங்களா பட்டினத்தாருக்கு திருவெண்காடர்னு தான் பேர் இந்த திருவெண்காட்டில் ஒரு அபூர்வமான நாதத்துறக்காரர் இருந்தார் மறக்கவே முடியாது நீங்க எல்லாம் கேட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த தலைமுறையில அவரை கேட்டிருக்க முடியாது அவரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டார் இல்லையா தேன் தேனா வாய்ச்சவர் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அவருடைய நாதத்துவம் இங்க வாதிச்சாருன்னா இங்க கூட கேட்காது வாசிப்பாரு வாத்தியம் அவர் என்ன பண்ணு கொடுத்திருந்தாரு மேல அவர் கொடுத்திருந்தார் அந்த கம்பெனி போயிடுத்து அந்த அதனால இந்த தலைமுறை கேட்க முடியாமலே போயிடுது அபூர்வமான வாத்தியக்காரர் இவருக்கு தெரியும் இல்லையா கேட்டாருன்னா இன்னைக்கு இன்னைக்கு வாய்ச்சாருன்னா இன்னை முதற்கு இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படி ஒரு வாத்தியம் என்பதை நாம ஏன்னா இசை கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாகம் கிடைக்காது இந்த இசை இப்ப நான் ஒரு ராகம் பாடினேன் இது ஒரு அற்புதமான ராகம் இதை பாடுவதற்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் அதான் ஒழுங்க பாடுத்துலவா ஆமா அந்த ராகத்தை நான் ஒழுங்கா பாடுவதற்கு எத்தனை வருஷம் பயிற்சி நான் பண்ணி அது ஒரு அபூர்வமான கலை இசைக்கலை என்பது ஒரு அபூர்வமான கலை அந்த இசையை பாடித்தான் இந்த நாட்டையே சரி பண்ணார் திரு ஞான சுந்தரரும் மாணிக்கவாசகரும் ஆமா அதனால்தான் தெய்வ சேக்கிய பெருமான் சொல்லும் போது எபுறப்பை கண்களிப்ப கண்டார்கள் அப்படின்னா சுந்தரர் சொல்லும் போது நல்லிசை ஞான சம்பந்தம் அப்படின்னார் அவரை இல்லையா ஆமா இசையால் பாடு இசையால் பாடுன்னு தான் அவர் ஸ்ரீஞான சம்பந்தர் பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறார் என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று இது திருவெண்காட்டு தேவாரத்தில் வருகிற நல்ல செய்தி அடுத்தது திரு புள்ளூருக்கு இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் தான் இருக்கு புள்ளிருக்கு வேலூர்னு இல்லை ஆனா தேவாரத்துல புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு தான் வருது வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு இடத்துல கூட வரல இல்லையா ஆமா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பேரறிவாளன் ஆமா முற்பிறப்பு முதற்கொண்டு சொல்ல முடியுது அவர்களுக்கு இதற்கு முந்தி அவர்கள் என்ன பிறப்புல இருந்தார்கள் என்று முதற் கொண்டு அவர்கள் சொல்ல முடியுது இல்லையா நமக்கு முடியுதா நமக்கு நேற்று என்ன சாம்பார் சாப்பிட்டோம்னு கூட நமக்கு நினைவில் முப்பிறப்புல அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னார் அதான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு என் உள்ளமும் உருகிற்று அப்படின்னார் கருவாய்க்கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் என்று சொன்னார் சம்பந்தர் ஒரு இடத்த சொல்லும் போது உன்னுடைய திருவடியை மறவாமல் இருந்த என்னை கொண்டாந்து தள்ளி விட்டாய் நீ நீ தானே செய்தாய் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றார் அவர் ஒரே பாட்டில்தான் சொல்றார் அவர் இல்லையா அற்புதமான பாடல்கள் அந்த பாடல் அதத்தான் தெய்வ சேக்கிரார் பெருமான் திருநாவுக்கரசருக்கு வாக்கீஸ் முனிவராகத்தான் இருந்தார் அவர் அவர்தான் பின்னால திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்ப குறிப்புக்காகத்தான் முதல்ல ஒரு பாட்டு சொன்ன பாருங்க திருநாவுக்கரசுவாளர் திருத்தொண்டில் நெறிவாட வரிஞான தவமுனிவர் பெயரோடு இருந்தவர் தான் வாக்கீதர் அப்படின்னு இருந்தவர் தான் பின்னால திருநாவுக்கரசர்னு வந்தார் என்ற குறிப்பு அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா ஆமா அப்படி முற்புறப்பு முதற்கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பெரிய இருந்ததை நாம் பார்க்கிறோம் அந்த புள்ளிருக்கு வேளூர் என்பது சம்பாதி ஜடாயு நான் பல தரவை சொல்லியிருப்பேன் இப்பவும் சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு அதனால சொல்றேன் வழிபட்ட இடம் அது வேள் முருகன் முருகன் வழிபட்ட தலம் முருகன் வழிபட்ட தலம் எத்தனையோ தலம் ஆமா இப்ப திருச்செந்தூர்ல கூட முருகன் சிவனை வழிபட்டான் என்று தான் அங்க ரொம்ப முக்கியம் கையில தாமரப்பூடதான் அந்த சுவாமி இருக்கு முருகன் எல்லாரும் முருகனை கும்பிடுறான் அந்த சாமி பஞ்சலிங்கம்னு ஒன்னு இருக்கு அதை யாரும் கும்பிட போறது இல்ல கோயிலாரே அதை ஒரு பக்கமா தீங்கி போட்டாங்க அப்புறம் பாக்கி பேர் போடுறதுக்கு என்ன கேட்கணும் அல்லவா முருகன் வழிபட்டது சூரியன் வழிபட்டது அந்த நாளும் வழிபட்டதுனாலதான் அதுக்கு புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பேர் இல்லையா அத இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் சொன்னாதான் அப்படின்னு சொன்னாதான் தெரியுமே தவிர புள்ளிருக்கு வேலுன்னு சொன்னா தெரியாது வைத்தியநாத சுவாமின்னு பேர் சாமிக்கு அம்பாளுக்கு பேரு தையல் நாய்க்கு பேர் முருகனுக்கு செல்வ முத்துக்குமார பேர் பேர் என்ன செல்வமுத்துக்குமார சுவாமி இங்க இருக்கிற முத்துக்குமார சுவாமி தந்தகூட்டத்துல இருக்கிறது இல்லையா வைத்தியசங்கில் இருக்கிற சாமிக்கு செல்வ முத்துக்குமார சுவாமின்னு பேர் அந்த சாமிக்கு மயில் விசிறி விசிறிகிட்டே இருப்பாங்க ஆமாம் சாமி போனால் கீழே பாவாடை போட்டு அது மேலே தான் சாமியை தூக்கிட்டு போவாங்க இப்போ சாமி இன்னைக்கு வீதிக்கு வருது புஷ்ப பல்லாக்கு கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் மெயினான புஷ்ப பல்லத்தில் முத்துக்குமார சாமி தான் இருக்கும் இந்த பக்கம் அம்பாலும் இந்த பக்கம் சாமி இருக்கும் நடுமத்தில் முருகன் வருவர் ஆமாம் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கும் இன்னைக்கும் அந்த ஊர்ல திருத்தாண்டகம் பாடியிருக்கார் சுவாமி அபூர்வமான திருத்தாண்டகம் பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில் விட்டானே இல்லையா நான் உனக்கு உன்னை பணிந்து பாமாலை பல நாள் பாடும்படிய என்னை பணித்தானே அப்படின்னு சொல்றாரு இல்லையா எண்பத்தோரு வயசுகளில் இருந்தவர் அல்லவா அவர் அவருக்கு தாண்டக வேந்தர் என்றும் ஒரு பெயர் அல்லவா ஆமா நல்ல பத்திமையார் பாமாலை பாட பயில்வித்தானே கதனை நே பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே பன்னாள் பாமாலை பாட பயில்வித்தானே பெரும சொல்ல வாய் தேவாரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் கையில இந்த கோயிலை செதுக்கிட்டே இருக்கும் கோயில் இருக்கிற புள்ளு இந்த செடிகளை செதுக்கிட்டு இருக்கும் கை செதுக்கிட்டு இருக்கும் வாய் பாட்டு சொல்லிட்டு இருக்கும் ஆமா தெய்வ சேட்டிட பெருமான் கோயிலை போய் பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல குன்றத்தூர்ல இருக்கு குண்டத்தூர்ல ரெண்டு சேக்கிடாரு பெருமான் கோயில் இருக்கு அவர் பிறந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு அதை போய் பார்த்தேன் உலகம் புகழ்கிற சேக்கிடாறு பெருமான் கோயிலா இப்படி இருக்கு மதுலெல்லாம் ஒரே செடி அந்த மேற்கு பக்கம் இருக்கிற மதில் இன்னைக்கு உழுவோமா நாளைக்கு உழுவமானு நினைச்சுக்கிட்டு இருக்கு கோயில பிரகார்த்தனை நடக்க முடியல முள்ளு இந்த நிலையில இருந்தது அதற்கு முந்தி முப்பது ஆண்டுகளுக்கு முந்தி மறை மறை திருநாவுக்கரசு அவர்கள் திருப்பணி செய்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன் மரமலிகளுடைய பிள்ளை முப்பது வருஷமாட்டு போச்சு நான் போன போது இப்படி இருந்தது என்னடா எல்லா பேரும் இப்படி இருக்கேன்னு நினைச்சேன் அது கவர்மெண்ட் கோயில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேல நான் மாத்திரம் போடல என்னுடைய நண்பர்கள்லாம் போட்டாங்க எத்தனையோ பேர் கொடுத்தாங்க ஆமா எல்லாம் சரி பண்ணி செய்தேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒரு இன்ஜினியர் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன் கோயிலை நீனுமே அழகுபடுத்த வேண்டாம் இருக்கிற அழகு போரும் திடமாக செய்து விடு அந்த பிரகாரம் எல்லாம் புதுசா போட்டின்னா மறுபடியும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒண்ணு போடுற போடாத நன்றாக போட்டு விடு ஒரு தலைமுறைக்காவது மறுபடியும் கழிச்சு மறுபடியும் ஒரு கும்பாபியம் பண்ண ஏன் மனுஷனுக்கு ஆசை விட்டுதா இல்லையா அதனால்தான் ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு சொன்னாரு மறுபடியும் ஒரு கும்பாபஷம் பண்ணி வச்சேன் அப்புறம் இன்னொரு சேக்கிடார் கோவில் அங்க இருக்கு அந்த சேக்கிடாறு கோயிலுக்கு முன்ன மண்டபம் கிடையாது மேல தூவி கிடையாது சும்மா ஒரு சின்ன கட்டடம் இருந்து அதுக்குள்ளதான் சேக்கிடாரு இருந்தார் வர்றவன் என்ன நினைப்பான் எல்லாரும் சேக்கிடார் சேக்கிடாருன்னு எழுதுறான் பெரிய புராணத்துக்கு விரிபுரம் எழுதுறான் பெரிய புராணக்கு கருத்தரங்கம் வைக்கிறான் என்னென்னமோ பண்றான் அந்த சேக்கிடாருக்கு திரும்பி பார்க்கறது இல்லை சீச்சி இது தப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி கர்ப்ப கிரகம் முன்ன மண்டபம் எல்லாம் போட்டேன் இப்ப போய் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப அத்தா ஒருத்தர் இதான் சேர்க்கிறார் கோவில்னு சொன்னா நல்லா அழகா வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர் நினைப்பான் அல்லவா பன்னிரெண்டாம் திருமுறை திருமுறையினுடைய ஆசிரியர் உலகம் புகழ்ந்த பெரிய புராணத்தை எழுதிய ஆசிரியருடைய கோயிலா இப்படி இருக்கிறது அப்படின்னு நினைச்சேன்னா இல்லையா நினைக்க கூடாதுதான் நினைக்கலாமா நான் என் கையில வசதி உண்டா இல்லையே ஆனா நான் கேட்ட எல்லாரும் கொடுத்தாங்க கொடுத்தாங்க நல்லாவே செய்து வச்சிருக்கேன் நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரியுமா நிச்சயமாக நிச்சயமாக எனக்கு எங்க தமிழ் அறிவு கூட வந்ததை நான் பார்த்தேன் அது ஒண்ணு கிடைச்சா போறும் இல்லையா ஒன்பது கிடைக்க வேண்டாமே மார்க்கண்டே மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சா போறும் அல்லவா ஆமா அப்படி அத சொல்றார் பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமலை பாட பயில்வித்தவனே நாமுக்கரசர் அப்படி தொண்டும் செய்தார் கைத்தொண்டும் செய்தார் வாய்த்தண்டும்ார் ஆமா அந்த புண்ணிய அவருக்குத்தான் கிடைச்சது சே கிடார் ஏன் கோயில சரி பண்ணாங்கறதுதான் கொண்டி வச்சான் இல்லையா ஆமா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் உனக்கு வீடுக இல்லடா ஏன் கோயிலை சரி நீங்க வந்த அப்படின்னுட்டு இல்லவா பத்திமையால் ஏன் தன்னை தன்னாள் பாலை பாடப்பைவித்தனை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்துள்ளே ஊர் அத்தேனே அமுகத்தே ஆவின் பாலை அண்ணிக்கும் தீங்கரும்பைனை ஆதிப்புள்ளிருக்கு வேணும் போற்றாதே அத்த நாள் போக்கினேனே கொஞ்சம் வருத்தப்படுற ஏன் தன்னுடைய இளமையான காலம் எல்லாம் போச்சே நான் வயசான காலத்துல இங்க வந்து சேர்ந்தேனே அப்படின்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் நான் அடுத்த நாள் போக்கி விட்டேன் அல்லவா இப்ப அறுபத்தோரு வயசுக்கு மேற்பட்டுதான் எனக்கு கேசட் பாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது நாற்பதுல கிடைச்சிருந்தது என்ன இன்னும் வலிமையா பாடியிருப்பேன்ல இல்லையா இப்பவே வலிமையாத்தான் பாடியிருக்கேன் நாப்பதுல கிடைச்சா இன்னும் கொஞ்சம் வலிமையா பாடி இருப்பேன்லவா நான் நினைக்கிறேன் அதத்தான் அவர் நினைக்கிறார் குண்டத்தூர்ல இருந்து நான் வேற ஒரு ஊருக்கு நடந்தே போவேனா இப்ப முடியுமா குண்டத்தூர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கே எனக்கு முடியல தட்டு தடுமாடிட்டு வர்றேன் ஆமா அதத்தான் அவர் நினைக்கிறார் பேராயிரம் பரவி என்றும் செல்வம் செல்வம் என்பது மோட்ட சாம்ராஜ்யத்தை தான் இல்லையா ஆமா ஆனா நாம இந்த செல்வத்தையும் வைத்துக் கொள்ளலாம் இல்லவா ஆமா நமக்கு வேண்டியது அது இல்லையா ஆமா பாரத செல்வம் வரவிப்பாலை என்பது வயது நோயோ அல்லது லெப்பர் முதற்கொண்டு இன்னைக்கு சரி பண்ண முடியும்னு இன்னைக்கு வைத்திய சாத்திரம் சொல்லிவிடுச்சு இல்லையா ஆமா சீராத நோய் என்று சொல்லுகிற காச நோய் முதற்கொண்டு ஒழித்து விட முடியும் என்று வைத்திய இன்னைக்கு மார்கட்டுது அல்லவா அவன் தீராத நோய் எது பிறவி நோய் தீராத நோய் அதத்தான் சொன்னார் திருப்புக்காரர் எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இட்பிறவி அவதாரம் இட்பிறம் அவதிகினி குடல் விடு இப்ப நான் இப்ப திருப்பூர் பாடி தேவாரத்துல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கேசட் பாடிவிட்டேன் பன்னிரண்டு திருமுறைகள்ல முந்நூறுக்கு குறையாம பாடிவிட்டேன் ஆமா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கேசட்டு மேட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு மேல பாடி வச்சிருக்கேன் யாருக்கா எனக்கா என் வீட்டுல கேசட்டும் கிடையாது என் வீட்டுல டேப் இருக்காரும் கிடையாது நான் கேக்கிறதும் இல்லை நான் கேட்கறதுக்கு நேரம் ஆமா அல்லதான் இப்ப கொஞ்சம் திருப்புழல் பாடிக்கிட்டு ஒரு பத்து கேசட் திருப்பூர் பாடிவிட்டேன் ஒண்ணு வெளி வந்துட்டு பாக்கி வெளியே வரணும் பத்து பாடி விட்டேன் ஒவ்வொரு காசட்லையும் கிட்டத்தட்ட ஆறு பாட்டு ஏழு பாட்டு வருது ஆனா இதுவரைக்கும் திருப்புவழி எப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த முறைக்கு மாறுபாடாக நான் பாடி வைத்திருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பூர் பாடினவங்கனா தாளத்திலேயே பாடிவிட்டாங்க தாளத்திரியே பாடின பொருள் விளங்கலை இல்லையா அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன் அடிப்பாரு அது எனக்கு சொல் புரியாது அல்லவா என்று என்னுடைய கருத்து திருப்பூர பாடுறதே கிடையாது என்னையா வாதபூரன் நான் அதுக்கு மாறுதலாக செய்திருக்கிறேன் ஜனங்கள்கிட்ட போய் சேரணும் அந்த நோக்கத்திலேயே பாடுறேனும் நான் தெரிந்து நான் போருமா நான் தெரிந்து என்ன பிரயோஜனம் நீங்க கூட ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்கிறார் திருப்பு கேட்டேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு காத்துட்டு வெளிவந்து பாக்கி வரணும் வந்துவிடும் இல்லையா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு கொஞ்சம் உடல்ல வலிமை இருக்கு பாடி பாத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா நம் அந்த தமிழ் என்னை வாழ வைக்கும் அந்த இசை என்னை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு பொன்னானே திருவில்லாடியார்க்கு என்னும் வாராக செல்வம் வருவேப்பானே மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி நோக்கி சொல்ல வந்தான் தந்தே மனம் நொந்து பாடுவதை நாம பார்க்கலாம் உங்க வீட்டுல புத்தம் இருந்தா திருப்பி பாருங்கள் இல்லையா கேட்டுக்கொண்டு அந்த ஊர்ல வைத்தியத்துக்கு ஊருக்கு நீங்க போனீங்கன்னா சாமிக்கு சாத்துன மருந்து ஒன்று உன்னை விப்பான் புற்று மண் சாமிக்கு சாத்தி அதை முன்னாடி எல்லாம் என்னமா கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் வேலைக்கு கொடுக்குறான் ஒண்ணு அந்த தீர்த்த தீர்த்தம் வந்து சித்தாமிர்தீர்த்தம்னு வேறு இல்லையா அமிர்தம் அது அந்த தீர்த்தம் அமிர்தம் அமிர்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு சாக்காடே கிடையாது நோயே வராதுன்னு சொல்லுவாங்க அது மாத்திரம் இல்ல இன்னொன்னு இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தன்வந்திரின்னு ஒரு முனிவர் அவர் தான் இந்த வைத்திய சாத்தனை எழுதி வச்சவர் அவருடைய சமாதி அந்த தீர்த்தத்துக்குள்ள இருக்கு இது ரொம்ப பேர் சொல்றது இல்லை தெரியாது என்ன வாதபூரன் ஆமா அவருடைய சமாதி அங்க இருக்கு அந்த தீர்த்தத்துக்குள்ள அந்த தீர்த்த இந்த தீர்த்தம் அந்த சமாதியில ஊறி வருகிறது இல்லையா இல்லையா தான் அந்த தீர்த்தத்துல மூழ்கினா உடற்பிணையெல்லாம் போகும் என்று சொல்லுவார்கள் கித்திகைக்கு கித்திய ஒரு அபிஷேகம் நடக்கும் அங்க முருகனுக்கு கடவுளே கடவுளே நான் தமிழ்நாடு பூரா சுத்தின நான் போகாத கோயிலே கிடையாது ஆமா இப்ப சமீபத்துல திருவானைக்க அவர்லையும் நான் போயிருந்தேன் அப்போ என்னுடைய நண்பர்காவரில் போனேன் நான் இந்த ஊருக்கு பாடம் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு பாடம் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு பாடம் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் சொன்னார் என்ன இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இங்கே போகாத கோயிலே கிடையாதாண்ணர் நான் போகாத ஊரே கிடையாதுன்னு பட்டி தொட்டியெல்லாம் தெருவு தின்ன நான் பாடாத இடமே கிடையாது இல்லையா ஆமாம் இப்போதான் என்னால் முடியல தெருவில் போய் பாட முடியல எல்லா ஊருக்கும் போக முடியல ஒரு காலத்துல கூப்பிட்டே இடத்துக்கு எல்லாம் போயிட்டேன் இல்லையா ஆமா அப்படி ஒரு அபிஷேகம் இந்த லோகத்துல கிடையாது எப்பாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த கிரிக்கல்ல போய் அந்த அபிஷேகத்தை பார்த்திருங்க அந்த முருகனுக்கு அத சொல்ற குமரகுருபரன் குமரகுருபரர் அந்த ஊருக்கு போனார் முருகன் பார்த்தா பொன்பூத்த குடிமை அப்படின்னு ஒரு சொல்லு கேட்டு உலகலாம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டது அது யாருக்கு தெய்வ சேர்க்கிறார் பெருமாள் இல்லையா ஆமா சத்தியாய் அப்படின்னு ஒரு சொல்லு கேட்டது யாருக்கு யாருக்கு பரஞ்சோதி முனிவர் இருக்கு திகழ்த்த சக்கரம் அப்படின்னு கேட்டது யாருக்கு கச்சியப்ப முனிவர் இருக்கு பித்தா அப்படின்னு ஒரு சொல்லு கேட்டது சுந்தரம் இருக்கு தில்லைவாதந்தனதம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஒரு சொல்லு கேட்டது சுந்தரம் இருக்கு சுந்தரருக்கு ரெண்டு இடத்துல அடியை எடுத்து கொடுத்தோம் இல்லையா ஆமாம் பாரியார் நம்ம மதத்துக்கு கிடைக்காத ஒரு சொத்து வந்து சேரா தினமே இல்லையா அவர் ரேடியோவில் ரேடியோவில் கந்த புராணத்தில் என்ன தூது வருது வீரபாக தூதுன்னு ஒண்ணு வருது அது சொல்றாரு படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் கால வேலை காலவழியெல்லாம் பெரும்பகுதி எதுவும் சாப்பிடுறது இல்லையே கொஞ்சம் அலுப்பா இருந்தது படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருந்தேன் அப்ப சொன்னாரு வீரபாக தூது அங்கதன் தூது கிருஷ்ணன் தூது என்ன என்னென்னமோ தூதல்லாம் சொல்லிட்டே போனார் இந்த தூதெல்லாம் பெயிலியரா போயிட்டு அப்படின்னு ஆமா பெயிலியரா போயிட்டு எதுக்காக தூது போனான நடைபெறாமல் போய்விட்டது ஆனா சிவபெருமான் தூது போனான் சுந்தரத்துக்காக அது பறிச்சு போச்சுன்னு சொன்னது சொல்ல முடியாது சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் பன்னெண்டு பன்னெண்டு எண்ணிக்கையை சொல்ற அவர் கடவுளே கடவுள் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டு என்னென்ன எழுதி வைக்கிறார் எழுதி முடியுமா சொல்ல முடியுமா அப்படி ஒரு பேரறிவாளம் அந்த மாதிரி அடியெடுத்து கொடுத்தான் பொன்பூத்த குடுமி பாடு அப்படின்னு சொன்ன குமர ஒருவர் முத்துக்குமாரசாமின பிள்ளை தமிழ்ல ஒன்னே ஒன்னு சொல்றேன் சருமண் பொன்னுலகும் மண்ணுலகும் ஒக்க தலை தலை மயங்க தொகும் சந்நிதியடைந்தவர்கள் பையுள் நோய் முற்றும் தளர்ந்து அகம் கவிதா தருமண்ணும் ஊழி பெரும்பிணியும் மாற்றிடுதல் கண்டனை அந்த ஊருக்கு போனா என்ன செய்யணும்னு அவர் அந்த பாட்டுல சொல்றது அங்க ஜடாயு குண்டம்னு ஒன்னு இருக்க அந்த கோயில்ல இந்த ஜடாயுவை எரிச்ச இடம் அந்த விபூதியை எடுத்து பூசிக்கிறது இந்த பிள்ளை தமிழ்ல எம்பிதான் திருமுன்னர் அள்ளியிடும் வெஞ்சாந்தும் மத்திச்சாந்தும் அதுதான் அந்த திருச்சாந்தன் ஒரு புற்று மண் சொன்னவா அது பட்டா சித்தாமிரத தீர்த்த துறை கூறும் திவலை ஒன்றே அமையுமா அந்த சித்தாமிரத தீர்த்தத்துல ஒரு சொட்டு மேல பட்டா போறும் மூழ்க ஒரு திவலை ஒரு ஒரு சொட்டு பட்டா போடும்டா யார் சொல்றது குமாரருபரன் குமரகுரு கோயில் பிள்ளிதான் திருமுன்னர் அள்ளியிடும் பெண் சாந்தும் மத்திச்சாங்கும் நிற்க பத்தா தித்தாமிர்த்த துறைக்கும் திவலை ஒன்றே அமையுமா அரு என்ன உருவென்ன அன்பன்னோடு அம்புலி ஆடவாமே அடகு பொலி கந்த புரி தடையவர் கந்தனுடன் அம்புலியாடவாவே எனக்கு தெரியும் பொழியாத உயிருக்கு உயிரதாயிருப்பது ஒரு தெய்வம் உயிருக்கு உறுதி பயக்கிற தெய்வம்டா இது அப்படின்னு சுட்டி கொஞ்சம் கடுமையான தமிழ் அல்லவா ஆமா கடுமையான தமிழ் அதனால எளிதில் விளங்காது ஒழியாத ஒரு தெய்வம் அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்ப நீ கண்ணம் மூடிக்கிட்டு இந்த உள்ள கண்ணை திறந்து அழுது நீ கேளு நீ கேட்டதை கொடுப்பாங்க பிழியாக முன்நின்று சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பான் தெய்வம் தெய்வம் இத்தெய்வம் அல்லா குவியில் வேறில்லை அறுதி இட்டி சொல்லிவிட்டார் இந்த தெய்வத்தை தெய்வம் கிடையாது ஆமா பலகாலம் கண்டு மகிழ்ந்தவன் அந்த அபிஷேகத்தை அது மாத்திரம் இல்லை அந்த சாயந்திர நாற்பது நாமாவடி எழுதினும் பாடினும் பொ இவருக்கு மத்தி அழியாதவனும் இந்தமலோகம் வேணுமா கேள் கொடுப்பான் சிவலோகம் வேணுமா கேள் கொடுப்பான் குமார குரு சொல்ற பொங்குமும் பொன்னுலகு அது தேவேந்தர் லோகம் மண்ணுலகு இது வேணுமா மறுபடியும் உனக்கு நல்ல பிரை வேணும் கேக்குறியா கேட்டா கொடுக்க வேண்டியது தானே அவனுடைய பொறுப்பு இல்லையா எவ் உலகு வேந்தினும் கடைசியில எதை கேட்டாலும் கொடுப்பாண்டா நீ கேட்டுவிடு கேட்கிறத ஒழுங்காக்குறது பொண்ணுல மண்ணுலகு எவ்வுலகுண்டினும் பொருளந்து இவருக்கு மத்திய அடியாக தனக்கணவன் இவனுடன் நம்புலியா அழகு பொலி கந்தபுரி தடையுடன் நல்ல அழகான நூறு பாடலை கொண்டது எனக்கு ரெண்டு தெரியும் தருமூரம் தன்னியானம் ஒருத்தர் பத்தாவது தண்ணியானம் பெரிய அருளம் அந்த பத்தாவது தனியா தருமத்தில் பத்தாவது தண்ணிதானம் ஒரு பெரிய அருளாலம் ஒரு நாள்வரு அப்படி நிலவில் படுத்திருந்தாரான் நிலவில் படுத்திருந்தபோது பானுலகத்தில் ஒருத்தன் பறந்து போனான் ஏறப்படம் மாதிரி டே இங்கே வாடாங்க அவனுக்கு கூப்பிட்டார்கள் கீழே இறங்கி தான் வரலாறு இருக்கு ஆமாம் வரலாறு பொய் நாம சொல்லிட்டா நம்ம வீட்டு பத்திரமும் பொய்யா போயிடும் கீழே இறங்கிட்ட வானுகத்துல பறந்து செல்லக்கூடிய தகுதியுடைய ஒரு முனிவன் கீழ் உலகத்தில் ஒருத்தங்க கீழே இறங்கி வாபிடுறான் கீழே இறங்கி வர்றான் அப்ப இவனுடைய கூப்பிடுறனுடைய தகுதி எங்க இருக்கு ஒரு தவி வீர சொற்கு ஒரு தவி அயம் ஒரு தவி பின்னோர் மன்னர் சொற்கு பள்ளி தொற்கு ஒரு தவி வான் ஒரு தவி மறை துதிக்கு ஒரு தவி அடியற்கு ஒரு தவி வல்லு ஒரு தவி செவி பன்னிரண்டும் கொடுத்துகமதா இருந்தால் ஏற்றி படுவியர் கலைந்து கொள்வேன் குருவே பாலமுத்துக்குமார குருவே என்பது அப்படி அபூர்வமான தெய்வம் அங்க அம்பாடுக்கு பேரு தைலாம்பிகைன்னு பேர் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தைரத்தை சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வர வர அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா இந்த கருகா ஒரு ஊர் இருக்கு இல்லையா கருகாப்த்த அம்மைன்னு பேர் அந்த அம்மைக்கு கருகாப்த்த அம்மை வட மொழியில என்று பேர் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை சாப்பிட்டா கரு கலையாது ஆமா எத்தனையோ பெண்களுக்கு கரு கரைஞ்சு போயிடுது இல்லவா எத்தனையோ குழந்தைகள் போயிடும் அப்படி இல்லையா அது காக்கப்படுமா ஆனால் கத்ப ரட்சகி கருகாத்த அம்மை என்று அதற்கு பேர் அதே மாதிரி வைத்தியத்தின் தைய நாயகும் அப்படி பேர் அந்த எண்ணெயை சாப்பிட்டவங்கள நான் பார்த்திருக்கேன் நான் பார்த்திருக்கேன் இன்னைக்கு என்னமோ குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் குறைஞ்சி போச்சுன்னா அவருக்கு அந்த அம்மாவுக்கா குறைச்சல் நமக்குத்தான் குறைச்சல் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா என்பதை நாம் எண்ணிக்கொள்ளணும் அந்த அற்புதமான வைத்தியத்திரங்கோயில் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இங்கே தமிழ்ச்சி சங்கத்தில் வருஷப்பிறப்பு கொண்டாடுறாங்க மாலையில் மூணு மணியிலேருந்து தமிழ்ச்சி சங்கத்தில் இசைக்கல்லூரி வைத்திருக்கிறார்கள் அல்லவா ஆமாம் அந்த மாணவர்கள் மங்கள இசை நடைபெறும் அஞ்சு மணிலிருந்து ஆறரை மணி வரலையும் அடியேன் பாடுவேன் நான் வைத்தியசுல் தேவாரம் பாடுறதாகத்தான் இருக்கிறேன் அன்னைக்கு வைத்தியசெகல் தேவாரமும் திருக்கடையூர் தேவாரமும் பாடுவதாக எண்ணி இருக்கிறேன் ஏன் வைத்தியசோ வந்து உடற்பிணியை தீர்க்கிறது திருக்கடையூர் வந்து உயிர்ப்பிணியை தீர்க்கிறது இல்லையா ரெண்டும் பாடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மேடையில் உட்கார்ந்தபோது என் புத்தி எப்படி போகுமோ இல்லையா அதுக்கப்புறமா ஒரு நாட்டிய நிகழ்ச்சியும் ஆர்ரையிலிருந்து இங்கே இருக்கிறது அதற்கும் நீங்கள் அன்னைக்கு விடுமுறை இல்லையா சாரிச்சம் மணிக்கு வந்தா ஒரு ஏழு மணி ஏழு மணி வரைக்கும் கேட்டுட்டு தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க என்று சொல்லிவிட்டே போய்கொண்டே இருக்கலாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டு அடுத்தது திருப்புன்கூ என்று ஒரு ஊர் வைத்தீஸ்வரன் மேற்க நோக்கி போனோம்னா ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட அந்த ஊர் இருக்கிறது திருநாளை போவார் அந்த ஊரில் சாமி தரிசனம் பண்ணோம்னு நினச்சாரு பக்கத்தில் ஆதனூர்னு அவருக்கு ஒரு ஊர் அந்த ஊரில் சிவன் இல்லையோ என்னமோ அது எனக்கு தெரியாது திருப்பும் ஊருக்கு வந்தாரு சாமி தெரியல நந்தி மறைச்சிக்கிட்டு இருக்கு சாமி நான் பார்க்க முடியாதா ஒன்று கேட்டாரன் இந்த நந்தி விலகுனார் என்று வரலாறு உங்களுக்கு தெரியும் அந்த அன்னைக்கு விலகுன நந்தி இன்னைக்கும் விலகியே இருக்கு இல்லையா ஆமாம் அந்த மாதிரி இன்னும் ஒரு நந்தி விலகி இருக்கிறது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா நான் சொல்லியிருக்கிறேன் திரு ஒரு ஊர் அந்த ஊரில் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் கொடுத்தான் சிவன் முத்துப்பந்தல் என்பது என்ன முத்து சிவிகை என்பது பல்லக்கு பல்லக்கு மேலே பிடிக்கிற ஒரு பந்தலுக்கு பேர் முத்துப்பந்தல்னு பேர் இல்லையா ஆமாம் அதை கொடுத்தான் அதை பிடிச்சுக்கிட்டு அதில் ஏறிக்கிட்டு வந்தார் திஞ்சான சம்பந்தர் அதை பார்க்கணும்னு சொன்னான்னா சிவன் ஏய் நந்தி கொஞ்சம் விலகிவிடா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நானும் அங்கேயும் நந்தி விலகி இருக்கிறத பார்க்கலாம் இல்லையா இதெல்லாம் சரித்திர அடிப்படையில் வருகிறது அந்த திருப்பங்கூர்ல சுந்தரருடைய தேவாலம் மிக அற்புதமான தேவாலம் பத்து பாட்டு இருக்கு பத்து பாட்டுலயும் பத்து வரலாறு சொல்ற அழகான பாடல் சுந்தரர் செந்தமிழ்னா சொல்லனா கேட்கணுமா ஆமா அந்த நாடம் புகுத அவனை காப்பது காரணமா வந்த காலம் உயிரி நாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியேன் ஐயா நீ ஒரு காலத்தில் மார்க்கண்டே முனிவருக்காக யமனை உதைத்த என்பது உண்மைதான் அதை நான் ஏத்துக்கிறேன் இப்ப நீ என்ன செய்யணும் இப்ப மறுபடியும் என்ன செய்யணும் பாரு கேட்டமா இல்ல கேட்ட அந்த ஊர்ல சுந்தர தேவாரம் அபூர்வமான வரலாறுகள் ஆமா கிடக்க ஒரு உண்மையை ஒத்துக்கிறவர் நான் படிக்கல எனக்கு கலை அவன் கொடுத்தான் எனக்கு அப்படிங்கறது ஆமா கல்லாமே கற்பித்த கலைஞான நான் கற்களை அவன் கொடுத்தாங்கிற சுவாமி கலைஞானம் கல்லாமே கற்பித்தாலே நரகம் சாராமே காப்பான் தன்னை சதர பலபாய வேடங்கள் தானே ஆகி பனிவார்க்கு அங்கங்கே பட்டான புறமறித்த தீயாளியை திரு சிவலோகனை சிவலோகனும் சுவாமிக்கு பேர் சிவலோகம் பேர் சிவலோகன் இன்னொரு இடத்துல சிவலோகன் சுவாமிக்கு பேர் எந்த ஊர்ல ிரு முண்டீச்சரம்னு ஒரு ஊர் அங்க இருக்கிற சாங் பேரும் சிவலோகன் ஆமா சித்தாண்டகத்திலே இப்படி வருகிறது நிலையார் மணிமாடூரே மிதனேன் என்னே நான் நிலைய வத்தனமேட்டவ மனத குலே திருப்பூரில் பண்றேன் இல்லையா நான் பத்தி நிறைய சொல்லிட்டு போறாரு ஏடு எழுதி போட்டாரு திருஞான சம்பந்தர் அத சொல்ற அழகா சொல்லிட்டு போற ஆமா ஏன்னா அவர் ஆதியிலேயே அவர் கேட்டவர் திருஞான சம்பந்தர் மாதிரி நான் பாடணும்னு கேட்டவர் அவர் ஆனாலும் அந்த வரலாறுகளை நல்லா சொல்லிட்டு போறாரு அழகா இருக்கு இல்லையா ஆனா இப்போ கொஞ்சம் திருப்பூழும் பாடி வைப்போம் தான் அதுக்கு போனேன் அதனால ஒன்றும் குற்றம் இல்லை திருப்பூழும் நம்ம மதத்து பாடுறதுதானே முருகன் பாடம் தான் இல்லையா அதுல நான் என்னுடைய அறிவு வளருகிறது இல்லையா உட்காந்து பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு எழுதுறேன் பதம் பிரிச்சு எந்த புத்தகத்தையும் இல்லை வாரியார் தான் முதல்ல ஒரு திருப்பூர் புத்தகம் வாங்கினேன் வாரிசாமி வாரியார் சாமியாவது ஒரு பெற போய் பார்த்தேன் பேசிக்கிறது நான் திரும்பி வரும்போது சாமியை ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட எனக்கு தேவை இருக்குன்னு சொன்னேன் கேளுங்க தரேன் அப்படின்னாரு நீங்கள் வெளியிட்ட திருப்பூர் புஸ்தகம் வேணுண்ணே உங்களுக்கா இல்லை கே ஒரு புத்தகம் எடுத்து விடாங்க அவர் கொடுத்த புஸ்தம் வச்சுட்டு தான் நான் திருப்பூர் எழுதி பெரியவர் கை நாடாக புத்தகம் இல்லையா அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் பத்து இருக்காடு பாடிப்பிட்டேன் கொஞ்சமும் பாடிடுமே நினைக்கிறேன் ஆண்டவன் திருவருடியும் இல்லையா அவன் பாட வச்சவரையும் பாடிபடுங்க அடுத்தது திருநாரையூர் என்று ஒரு ஊருக்கு எழுந்தழுகிறார் நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்து கால் சேய்ந்து கைசெய்ந்து எழுதி வைத்தார்கள் பின்னால வருகிறவர்கள்னா பின்னால மக்கள் இதெல்லாம் படித்து பார்ப்பார்கள் என்றுதானே நினைத்திருப்பார்கள் இல்லையா தெற்க மாட்டாங்க இல்லையா இப்போ நான் எல்லாம் படித்தா அவளுக்கு சந்தோஷம் இல்லையா ஆமாம் இப்போ நான் எங்கேயாவது ஒரு தேவாரத்தை நான் வீட்டில் பாடிக்கிட்டு இருந்தேன்னா என் ஜன்னல் ஓரமாக வந்து அந்த சாமியெல்லாம் நின்று கேட்கறது மாதிரியே நினைப்பேனும் ஆமாம் நான் தெனந்தோறும் ஒரு பதியம் பூஜை முடிஞ்ச உடனே பாடுவேன் தவறவே மாட்டேன் தவறவே மாட்டேன் ஆமாம் தவறுறதில்லை ஆமாம் எவ்வளவு உடம்பு உடல்நிலை சரியில்லாத போதும் பாடிப்பிடுவேன் அப்படி பாடும்போது அந்த ஜன்னல் ஓரமாக வந்து அவர்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆமா இல்லையா அவங்க கேட்டாங்கன்னா என்னுடைய ஜென்பம் சாபல்யம் ஆகிடும் இல்லையா ஆமாம் அப்படி அப்படி இந்த திருநாரை ஊருக்கு போறார் சுவாமி அது நாரை வழிபட்ட தலம் அது ஏன் நாரை வந்து வழிபட்டது என்பதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது அந்த ஊரில் தான் பொல்லா பிள்ளையார்ன்னு ஒன்று இருக்கிறது அந்த பொல்லா பிள்ளை பொல்லா பிள்ளையார் தான் பொல்லா பிள்ளையார்னு வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் நான் பலகாலம் அந்த ஊருக்கு போய் பாடியிருக்கேன் ஆமா ஆண்டுகள் வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் நம்பியாண்டார் நம்பியனுடைய குருபூசை வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் நம்பியாண்டார் நம்பியனுடைய குரு அதுக்கு என்னை கூப்பிடுவாங்க பணத்தை எதிர்பார்க்கிறதே கிடையாது ராத்திரி ராத்திரியா பாடுறதுதான் ஆமாம் பணம் கிடைச்சாது இன்னைக்கு கிடைச்சா நாளைக்கு செலவு போயிடுது பார்த்துக்கலாண்டா அப்படின்னு கடவுள் கொடுப்பான் இல்லையா ஆ பலகாலம் போயிருக்கிறேன் நான் அந்த ஊருக்கு அந்த பொல்லா பிள்ளையார் இருக்கிற ஏன்னா அந்த சாமி தான் நமக்கு தேவாரத்தை கண்டுபிடித்து கொடுத்தது இல்லையா ஆமாம் அந்த பிள்ளையாரத்தான் நம்பியாண்டார் நம்பி கேட்டார் ராஜராஜன் சொல்லி கேட்டார் இது எங்கே இருக்கட்டும்னா சேம்பரத்தில் இருக்குன்னு சொன்னார் அவர் என்பது வரலாறு உங்களுக்கு நான் நான் நினைவூட்டியிருப்பேன் தெரியும் இல்லைவா அந்த ஊருக்கு போய் ஒரு திருத்தாண்டம் பாடுறார் சாமி கருத்த ஒன்று எண்ணி பார்ப்போம் ஆனாலும் இடத்தனியடக்கினானை அரம் அருண் நாள் செய்தால் ி பழமுி பங்கரும்பாய் அங்கு அருந்தும் சுவையான மேலாய வேதியாகி வேள்வியின் பயனாய விமரம் தன்னை நாளாய மறைக்கு இறைவனாயினோ நன்றை கண்டேன் நானே ஒருத்தோறு போட்டானே தரும் சோரும் கூறையும் அப்படி பாட்டை சொன்னோம்னா அவன் சந்தோஷப்படுவான் தேவார ஓதுவார்கள் அப்படிலாம் சந்தர்ப்பம் நோக்கி பாடுகிறவர்களில் தேவார ஓதுவார்கள் மிக போற்ற வேண்டியவர்கள் இல்லையா தமிழ்ச்சங்கத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க தேவார ஓதுவார்கள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்சை எங்கே போயிருக்கும் அப்படின்னு இல்லையா ஆமாம் அதை காப்பாற்றி கொடுத்தவர்கள் தேவார ஓதுவார்கள் என்ன கிடைச்சது அவங்களுக்கு நூறு ஐம்பது பத்து அஞ்சு அதை வாங்கிட்டு பாடினாங்க காப்பாற்றி விட்டார்கள் நாம மறக்கவே முடியாது அப்படி ஒரு அந்த ஊர்ல கிடைக்கிறது அடுத்தது திரு இன்னம்பர் என்று ஒரு கஷ்டத்துக்கு போறார் கருவாக நான் இருந்த போதே என்னை நீ ஆண்டு கொண்டு விட்டாய் அப்படின்னு சொல்றார் இவர் இல்லையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னவன் சொல்றாரு கருவுற்ற காலத்தே என்னை ஆண்டு கடற்போது தந்தளித்த கல்வர் போலும் அப்படிங்கிறது கருவுல நடந்தது இவருக்கு எப்படி நினைப்புல இருக்கிறது நேத்து சாப்பிட்டது வெண்டைக்காய் குழம்பா முருங்கைக்காய் குழம்பான்னு நமக்கு நினைவுல இல்ல இல்லையா முற்றனுடைய ஆத்மாக்கள் பெரியவர்கள் அவர் சொல்றார் அவர் இல்லையா அவ காலத்தே என்ன யாரும் பதற்போது தந்தளித்த கல்வர் போலும் தடாய் irvarku orvarai indar porum inam bartan do nee sanare aa படிச்சு படிச்சுட்டு வேற வேற ராகங்கள் பாடி பார்த்தா தப்பா வருது தப்பா வரத்தான செய்யும் போய் விட செய்வான் என்ன தப்பு இருக்கு பாட முடியும் அதுக்கு முந்தைய கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தேன் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழிசை கல்லூரியில் போய் சேர்ந்தாதான் சரி போய்ட்டோன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்னசூட்டில் போய் படிச்சு படிக்க போனேன் அண்ணாமலை என்னசூட்டில் படிக்க போய் சேர்ந்துட்டேன் கடவுளே கடவுளே நான் பட்ட பாடு பஞ்சுதான் படுமோன்னார் வல்லற் பெருமான் ஒரு நாளைக்கு பத்து மைல் நடந்தேன் பத்து மைல் நடப்பேன் இந்த ராகம் ஒழுங்காக பாடணும்னு சொன்னால் அந்த சுரத்தானங்கள்லாம் நல்லா தெரியணும் அப்பதான் ஒழுங்கா பாட முடியும் தப்பு வரும் இல்லையா ஆமா அதுல ஒரு நாலு வருஷம் படிச்ச உண்மைவான் சித்தூர் துப்பு உண்மையான சங்கீதக்கான ஆமா ஏன் உண்மையான சங்கீதக்காரன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா அவர் பாட்டுல பொய்யே கிடையாது பொய்யே கிடையாது மறைப்பே கிடையாது ஒளிவே கிடையாது அப்படி பாடி காட்டுவார் அது எனக்கு பெரிய வரப்பிரசாதமா போய் இந்த ராகம்ன்னா ரொம்ப சென்மப்பட்டு பாட வேண்டிய ராகம் அது எனக்கு பெரிய துணையா போயிடுச்சு இல்லையா அவன் ஜிப்டூர் தெரிஞ்சுக்கிட்டான் தேனாறு தான் வீட்டுல உட்கார்ந்துருப்பான் சோறு தண்ணி கவலே இல்ல ஒரு ராகத்தை ஒழுங்கா பாடி பார்த்தான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆமா அப்படி சந்தோஷப்படுவான் அப்படி ஒரு கலை இந்த இசைக்கலை கடவுளே கடவுள் படைச்சு வச்சிருக்கான் பரமேஸ்வரன் அப்படி ஒரு கலையே என்பது அப்படி ஒரு அற்புதமான அப்புறம் திருவையாறு போறார் சுவாமி திருவையாத்தில்தான் அவருக்கு கைலாய காட்சியை கண்டார் என்பது வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன சொல்றாரு வெண்ணிலே மறைந்த வெண்ணிலே மறைந்தருள் புரி வேதிய வேதநாயகனே கண்ணினால் திருக்கையில் கைலையில் இருந்தனின் கோலம் நன்னி நான் தொட நயந்தருள் புரி என பணிந்தார் என்பது பெரிய புராணப்பாட்டு அது முதல்வர் என்னங்க அண்ணலே யார் சொன்னது நன்றி வணக்கம் அண்ணலே என்னை ஆண்டுகொண்டருடைய அமுதே வைணவத்தில் ஒரு இது உண்டு வைணவர்களில் இந்த பிரபந்தம் பாடுறாங்களா அவங்களுக்கு அரையர்கள்னு பேரு தேவாரத்தில் பாடுறவங்களுக்கு தேவார ஓதுவார்னு பேர் இந்த அரையர்கள் பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வரி விட்டு போனா அதை யாராவது ஒருத்தன் பக்கத்துலேருந்து எடுத்து கொடுக்குறா பாருங்க அவனுக்கு கோவிந்தா அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்லுவாங்களா அந்த அறையர்கள் இப்போ நான் அவருக்கு வணக்கம் செலுத்த இல்லையா இருந்தான் பணிந்தார் என்பது பெரிய புராண பாடம் பெரிய புராணத்தில் தானே இந்த திட்ட சொல்றார் அவர் பெருமான் நமக்கு செய்த தொண்டு தேவாகனா எப்பப்ப வந்ததுன்னு திட்டமட்டமா போறாரு திருவிழாத்துக்கு வர்றாரு மாதர் பிறக்கண்ணியானை பாடுறார் அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் அந்த திருவிழாத்துல ஒரு ரெண்டு பதிகமும் என்னோ பாடியிருக்காருன்னு எனக்கு நினைவு நல்லா இருக்கு இல்லையா ஒெல்லாம் ஆனா நீலகு ஒருவனாயில் தாய் நீக்க மலர் எல்லாம் ஆனா எப்பாவது கரண்ட் பைவீரா போயிட்டு காத்திரில கரண்ட் நமக்கு தேவையில்லைதான் இப்பதான் கொசு கடிக்காத ஊரே கிடையாது எந்தரண்ட் வந்துடும் ஒரு அபூர்வமான தேச விளக்கெல்லாம் கற்றிருந்த கலைஞானோர் கற்பகமாய் நின்றாய் நீயே நாயின் மேல் வைத்தாய் நீயே செற்றிருந்த திருநீல கண்டனீயே திருவையாறு அகலாத செம்மத்தோதி ஓசை ஒலி எல்லாம் காட்சியை பார்த்தட்டும் பெரிய புராணத்தில் எழுதுகிறார்களை தவிர சதய நட்சத்திரத்தில் ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் போனார் ஜோதியில் எழுதி போது தெய்வ ஜேக்கிட பெருமான் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்திலே ஆண்டவன் திருவடியைச் சேர்ந்தார் அப்படின்னு நட்சத்திரம் முதற்கொண்டு எழுதுறார் அவர் நட்சத்திரம் முதற்கொண்டு எழுதுறார் நமக்கு தெரிய வேண்டாமா பின்னால் அவர் சந்ததிகளுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு நினைச்சு எழுதியிருக்கிறார் ஒரு சிலருக்கு தான் அப்படி எழுதியிருக்கிறாரு ஆனா கர்ண பரம்பரையில ஆடி அமாவாசை அன்னைக்குத்தான் அந்த கைராய கண்டார்கள் திருவிழாத்திலே என்று இருக்கிறது இப்பவும் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசையில கைலாய காட்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது நானும் எத்தனையோ வருஷம் போனேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஆண்டு கணக்கு கணக்கு வழக்கிடையாது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் அவங்க கொடுத்ததை கொடுக்கட்டு இருந்தா செத்தாம் போடா சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிடுவான் இல்லையா ஆமா அப்படி ஆடி மாதம் அமாவாசை என்றுதான் அந்த கைலாய காட்சியை கண்டார் என்று நமக்கு கர்ண பரம்பரையில இருக்கிறது எப்பாவது ஆடிய மாசை அன்னைக்கு நினைச்சீங்கன்னா அப்படி திருவையார் பக்கம் போயிட்டு வாங்க என்று சொல்லி இப்படி இந்த திருத்தாண்டகத்தில் இருக்கிற செம்மையான நிகழ்ச்சிகளை இன்னும் நான் உங்களுக்கு நிறைய நினைவூட்ட இருக்கிறேன் நான் நினைவூட்டினால் போருமா இதுக்கு தகுந்த இடம் எது அப்படின்னு நான் பார்த்தேன் நான் எத்தனையோ ஊருக்கு போய் பாடினேன் ஒருத்தனும் கேட்க கோயில் எல்லாம் பாடினா ஒரே மணி சத்தனம் மோல சத்தம் அதுக்கு இதெல்லாம் இருக்கும் கேட்கவே மாட்டாங்கள் ஐயோ கேட்க மாட்டேங்கிறானுள்ள ஐயோ கேட்க மாட்டேங்கிறானுள்ளேன்னு வயறு எரிஞ்சிருப்பேன் அப்புறம் எனக்கு இந்த கேசட் உலகம் வந்தது அதுல பாடி வச்சேன் எல்லாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பா இருந்தது அதுக்கப்புறமா இந்த தமிழ்ச்சங்கம் வந்தது இங்க நல்லா கேட்கிறாங்களே ஒரு தொந்தரவும் கிடையாதே அப்படின்னு நினைச்சுதான் நாலு ஆண்டுகளுக்கு முந்தைய நான் எழுதி கேட்டேன் இப்படி